வணக்கம் நித்தம் ஒருமுத்து இன்று திரு மெர்விங் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் இளமையிலேயே இயந்திர அமைப்பில் நாட்டம் கொண்டவர் இவரின் தந்தை பண்ணை இயந்திரங்கள் செய்யும் பட்டறை ஒன்று வைத்திருந்தார் ஹவுஸின் லட்சியம் ரயில் வண்டியை உடனே நிறுத்தும் பிரேக் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இதற்காக பற்பல உபாயங்களை வகுத்தார் ஆனாலும் இந்த முயற்சிகள் எல்லாம் கொம்பாகவே முடிந்தன பீட்ஸ்பர்க் நகரில் ஒரு இயந்திர தொழிற்சாலையில் தொடர்ந்து சோதனை செய்து பார்த்தார் இரண்டு ஆண்டு காலமாக லட்சியத்துடன் சோதனையை செய்து கொண்டே இருந்தார் விட்டார் காற்று பிரேக்கை கண்டுபிடித்த போது அவருடைய வயது இருபத்தி ரயில்வே கம்பெனியை நடத்தி கொண்டிருந்தவரிடம் ஹவுஸ் பிரேக் கருவியை பற்றி விலக்கிச் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது அந்த பெரியவர் ஓடுகின்ற ரயிலை காற்றைக் கொண்டு நிறுத்திவிடலாம் என்கிறீர்களார் உம்முடைய பைத்தியகார யோசனையை கேட்க நேரமில்லை என்று கடுமையாக கூறிவிட்டார் இவருடைய பேச்சை கேட்டு ஹவுஸ் மனம் தளர்ந்துவிடவில்லை பல இடங்களுக்கு சென்று காற்று பிரேக்கை பெற்று விளக்கினார் நாளடைவில் அமெரிக்கா முழுவதிலும் இவருடைய காற்று பிரேக் உபயோகத்துக்கு பயன்படுத்தப்பட்டது இறுதியில் உலகம் முழுவதும் இவரின் காற்று பிரேக்கை பொருத்தப்பட்டது ஹவுஸின் முயற்சிதான் உலகம் முழுவதும் பரவியது துன்பங்களுடன் போராட போராடத்தான் மன வலிமை பெறும் இடரும் இன்னலும் தான் நம்முடைய திறனை சோதித்து கூறாக்கும் தீட்ட தீட்டத்தான் கத்தி கூட கூறாகிறது ஒரு பொருளை நம்மால் தூக்க முடியாவிட்டால் நாம் என்ன செய்கிறோம் எட்டவில்லை என்ன செய்கிறோம் ஆற்றலை எல்லாம் ஒன்றாக சேர்த்து எகிரி பாய்கிறோம் அல்லவா மூச்சை பிடிப்பதும் எகிரி பாய்வதும் தேவைக்கு குறவாய் இருந்த நம் வலிமையை வளர்த்துக் கொள்வதற்குத்தான் துன்பம் நம்மிடம் இருப்பதைக் காட்டிலும் அதிகமான வலிமையை கேட்கும் அதனால் நம் வலிமையை வளர்க்க வழி செய்கிறோம் இவ்விதம் திரும்ப திரும்ப செய்யும்பொழுது தற்காலிகமாய் வளர்ந்திருந்த வலிமை நிரந்தரமாகிவிடுகின்றது முன்பு மூச்சு பிடித்து இப்பொழுது நாம் எளிதாக தூக்கும் வலிமையையும் பெற்றுவிடுகிறோம் பொருளை தூக்கியும் வைத்து விடுகிறோம் அதனால் தான் சாப்பின் என்ற அறிஞர் சொன்னார் பலவீனன் கூட துன்பத்துடன் போராட போராட பலவானாய் ஆகிவிடுவான் என்று துன்பங்களுக்கு அடுத்தபடியாக முயற்சியின் முனையை ஒடிக்க வருபவை எதிர்ப்புகள்தான் நல்ல செயல்கள் எல்லாம் எதிர்ப்புக்கு இடையில் ஏற்றப்பட்டவைதான் உலகில் அரியவை செய்து புதுமைகள் புரிந்தோர் அனைவரும் கடும் எதிர்ப்பை கண்டவர்கள்தான் கலீலியவின் கொள்கைக்கு எதிர்ப்பு ஏற்படாமல் இருக்கவில்லை சாக்ரட்டிஸின் தத்துவங்களுக்கு எதிர்ப்பு காட்டாமல் இருக்கவில்லை எனவேதான் எதிர்ப்பு முயற்சிக்கு ஒரு தடை அல்ல உண்மையில் துன்பங்களைப் போலவே அது ஒரு துணைதான் முயற்சி செய்யும் பொழுது துன்பங்கள் என்னவெல்லாம் நன்மை செய்ததோ அத்தனை இடருக்கு ஒன்றும் ஓவிய கலையில் தேர்ச்சி பெற்ற இளைஞர் ஒருவர் ஐரோப்பா முழுவதும் சுற்றிவிட்டு தாய்நாடான அமெரிக்காவிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார் நாட்டுக்கு வந்தவுடன் ஓவியத்தையே தொழிலாக கொண்டு விரைவில் பணமும் புகழும் தேடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தார் அவருடன் பயணம் செய்த வேறு ஒருவருடன் நட்பு கொண்டார் அவர் விஞ்ஞானம் பெற்றவர் மின்காந்த விளைவை பற்றி கூறினார் ார் இந்த கருத்தை விடாமல் பிடித்து எதிர்காலத்தை பற்றிய தன்னுடைய இனிய கனவுகளை களைந்தார் வலிய வர இருந்த செல்வத்தையும் புகழையும் மறந்தார் ஓவியத்தை விட்டுவிட்டு வறுமையும் இன்னலும் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொண்டார் பௌதிகம் கற்க தொடங்கினார் மின்சார ஆராய்ச்சியை ஆரம்பித்தார் 12 ஆண்டுகள் அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்து கம்பி இல்லாத தந்தியை கண்டுபிடித்தார் வாஷிங்டன் நகரில் இவர் உட்கார்ந்து கொண்டு நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள பால்டிமோர் நகரில் இருந்த நண்பருக்கு ஆண்டவனின் அருஞ்செயல் என்று தொடங்கும் அனுப்பினார் முதன் முதலாக கம்பிகளின் உதவியின்றி அனுப்பப்பட்ட செய்தி இதுதான் முயற்சி கொண்டு செயல்பட்ட அவருக்கு முதலில் எதிர்ப்பு ஏற்பட்டது ஆனால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறது இதன் மூலம் உலக நாடுகளுக்கு தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது இதனை கண்டுபிடித்தவர் தான் சாமுவேல் மோர்ஸ் நன்றி வணக்கம்